வணக்கம் நட்டினையின் எண்பத்தி ஒன்பதாவது அறிவம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஒரு அஞ்சல் தலை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஸ்வீடன் ஐரோப்பால இருக்கிற ஒரு நாடு அந்த நாட்டுல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த நாட்டு ராணுவ வீரர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு விளையாட்டு தான் ஓரியன்டரிங் அப்படிங்கிறது அது என்ன ஓரியன்டரிங் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாமா சாதாரணமா ஒரு விளையாட்டு அப்படின்னா ஒரு மைதானம் இல்லாட்டி உள் விளையாட்டு அரங்கம் இப்படி எதாவது இருக்கு பிச்சு டேபிள் கோர்ட் இப்படின்னு பல இடங்களும் அரங்கங்களும் இருக்கு பட் ஓரியன்டரிங் அப்படிங்குற இந்த விளையாட்டுக்கு மேப் அப்புறம் காம்பஸ் ரெண்டும் தான் அத்தியாவசியமான பொருள் எப்படி இந்த விளையாட்டை விளையாடுவாங்க அப்படிங்கறத அடுத்து பார்க்கலாம் ஒரு பர்டிகுலர் நிலப்பரப்பு அதாவது டெரெய்ன் இதுல பங்கேற்கிற போட்டியாளர்களுக்கு கொடுத்துருவாங்க இது இந்த நிலப்பரப்ப கடந்து போட்டியோட இறுதி இடத்த யார் அடையறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் இந்த நிலப்பரப்பை கடந்து போக மேப்பும் காம்பஸையும் யூஸ் பண்ணி கடந்து போகணும் நிலப்பரப்போட ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரத்திலையும் போட்டியாளர்கள் அவங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனதுக்கான அடையாளமா ரிஜிஸ்டர் செஞ்சுட்டே போவணும் இதுக்கு கண்ட்ரோல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இது ஏன் அப்படின்னா போட்டி நடத்துறவங்களுக்கு போட்டியாளர்களை ஃபாலோ பண்ணி இத ஃபாலோ பண்றதுக்கு வசதியா இருக்குங்கிறதுனால அடுத்தது இந்த போட்டி எந்த மாதிரி இடங்கள்ல நடக்கும்னா நிலத்துல கால்நடையா நடக்கும் இத ஃபுட் ஓரியன்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மலைகள்ல வண்டிகளை கொண்டு நடக்கும் அத மவுண்டன் பைக் ஓரியன்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பனி பிரதேசங்கள்ல நடக்கிற ஓரியன்டரிங் ஸ்போர்ட்ஸ்கீ ஓரியன்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்படி பல வகைகள் ஓரியன்டரிங் விளையாட்டுல இருக்கு மேலும் இந்த விளையாட்டோட தூரத்தை வச்சு இத வந்து 6 பிரிவா பிரிக்கிறாங்க ஒயிட் லெவல் அப்படிங்கிறது 1 கிலோமீட்டர் தூரம் கொண்ட போட்டித்தளம் எல்லோ லெவல் அப்படிங்கிறது 2 இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தை கடக்கணும் ஆரஞ்சு லெவல் கொஞ்சம் அட்வான்ஸு லெவல் இதுல நிலப்பரப்பு மேடும் பழமுமா இருக்கும் அதோட காட்டுப்பகுதியை கொண்டதாகவும் இருக்கும் கிரீன் லெவல்ங்கிறது 5 கிலோமீட்டர் கொண்ட தளம் ரெட் லெவல்ங்கிறது ஆறுல இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் கொண்ட தளம் கடைசியா ப்ளூ லெவல்ங்கிறது பத்து கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற ஒரு கடினமான நிலப்பரம் ஸ்வீடன்ல தொடங்கின இந்த விளையாட்டு பின்னாடி எல்லா ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவி இன்னைக்கு பெரும்பாலான ஐரோப்பிய அமெரிக்க மற்றும் ஆசிய நாடுகள்ல விளையாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு சுமார் எழுபத்தி மூணு உலக நாடுகள் இந்த போட்டியோட மெம்பர்ஸா இருக்காங்க இதுக்காக உள்ளூர் ஓரியன்டரிங் சங்கம் அப்படிங்கிற கிளப்ஸும் இருக்கு பயிற்சிக்காக இந்த கிளப்ல யாரும் என்னும் கலந்துக்கலாமா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல விளையாட ஆரம்பிச்சாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இந்த விளையாட்டுக்கு முழு அங்கீகாரம் உலக அளவுல கிடைச்சது உலக அளவுல அங்கீகாரம் கிடைச்ச இந்த விளையாட்ட பெரும்பாலான நாடுகள் தங்களோட மக்களுக்கு அஞ்சல் தலை வெளியிடுறது மூலமா விழிப்புணர்வு செஞ்சாங்க இந்த விளையாட்டோட நினைவா ஸ்வீடன் நாடே முதன் முதலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருஷம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி நாலு அஞ்சல் தலைகளை வெளியிட்டாங்க இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ஜெர்மனி நாடு ரெண்டு அஞ்சல் தலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டென்மார்க் நாடு ரெண்டு அஞ்சல் தலையும் வெளியிட்டாங்க விளையாட்டை சம்பந்தமா பல நாடுகள் அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க பின்லாண்டு எஸ்டோனியா சுவிட்சர்லாந்து லாட்வியா போன்ற நாடுகள் அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் நார்வே நாடு ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டு இருக்காங்க ஒரு விளையாட்ட அறிமுகப்படுத்தி அதோட வளர்ச்சிக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பிக்கிறதுல அஞ்சல் துறை தலையாய கடமையாற்றது இல்லையா மேலும் வரும் நம்ம அறிவோம் அஞ்சல் தலையில வேறொரு அஞ்சல் தலை பத்தின தகவலோடு நம் பயணத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம்